மனோ மே வாசி பிரித்தம் ஆீராவித்த மகனே மாசீ அனேரா ஷ சன் மாம தரம வோ ோம்ீ குப நமஹோஸ்ட் மந்திர கோயமாத்மேதி வயமுஸ்மகே ஹத்தர பசிய சோன்ஜி வயக்கோனா அஸ்வச்ச விஜாய மனசை சிஞான பிரி திருத்தா ஜூதிஸ்மதி சங்கல் கத்துரூ காம வச்சேத்தேயே ஏஷா ஏஷ இந்திர प्रजापति सर्वे ஏஷ பிரே தேமூத்த பீ इति ஜோதிஷம் इत इत இமாத்தமிசராீச்சுத்த உஜாச்ச அஸ்வருஷ அதினாச்சேதும் பிரணிஜங்க பத்திச்சவரம் சர்வேத்திரே பிரதித்த பிரஜா நேத்திரோலோக்காம் பிரஜா பிரதிஷ்டாம் பிரஜானம் பிரம்ம பிரஜானம் பிரம்ம லாஸ்ட் வேர்டு ஓகே பிரஜானம் பிரம்ம போத்த பிரதிபோத விதிதம் மதம் அப்ப பிரஜானம் சுத்த சைத்தன்யம் அவேர்னஸ் கான்ஷியஸ்னஸ் எல்லா விற்திக்கும் அதிஷ்டானமாகி இருக்கின்றது அது பிரஜானம் இங்க பிரம்ம ஐத்ரேயத்துல முதல் ஆரம்பமே பிரம்ம ஸ்டார்ட் ஆச்சு எங்க ஸ்டார்ட் ஆச்சு ஆத்மாவா இதே அக்ரே ஆசீத்வல் பரமாத்மா ஓகே அப்படி உபனிஷத் ஸ்டார்ட் அப்படி ஸ்டார்ட் பண்ண பிறகு உபனிஷத் என்ன பண்றது ஐக்கத்தை ஐஷத்தை ஐக்கத்தை ஈஷதன் சொல்லிச்சு கற்பனை பண்ணிட்டே வந்தது ஒவ்வொரு சிருஷ்டியும் போகிய போக கரணம் வரைக்கும் சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுச்சு போக்டாக் வரும்போது slightly different சக ஏத்தம் ஏ சீமானம்ியா பிராபத்திய அப்படி சொல்லி ஒண்ணுல பதிமூணுல அந்த பன்னெண்டாவது மந்திரத்தில் சொல்லிச்சு வித்ருத்தி பிரம்ம ரந்திரம் அது வந்து அந்த உச்சந்தலைய பிச்சுக்கிட்டு உள்ளர போச்சு அந்த ஜீவாத்மா தான் பிரஜானம் பிரம்மதுல கனெக்ஷன் பரமாத்மாவோ அந்த எந்த பரமாத்மாவோ ஜீவாத்மாவோ உள்ள நுழைஞ்சதோ அந்த ஜீவாத்மாவாகிய பரமாத்மா தான் பிரஜானம் பிரம்மா ஓகே ஜீவாத்மா பிரஜானம் அவேர்னஸ் தான் அப்ப பிரம்மா நிமித்த உபாதான காரணமாகிய ஜகத்துக்கு காரணமாகிய பிரம்ம அந்த பிரம்மன் தான் ஜீவாத்மாக உள்ளது அப்படி சொன்னோம் அப்ப பாட்டுக்கு காரணம் கிளே ஓகே சோ கிளே மட்டும்தான் இந்த இதுக்கு து இதுக்கு மட்டும்தான் காரணம் ஓகே அப்ப எதை நம்ம பார்க்கிறோமோ பானையை பார்க்கும் போதே களிமண்ணத்தான் நம்ம பார்த்து இருக்கோம் அப்ப இந்த ஹோல் பிரபஞ்ச யூனிவர்ஸ் காரணம் பிரம்மன் அப்ப இந்த பிரம்மத்தை பார்க்கும் எதை பார்க்கிறோம் பிரம்மத்தை தான் பார்த்தாகணும் ஓகே சோ இதை நான் பார்க்கும் இதுல களிமண்ணை தான் பார்க்கிறேன் ஆனா நான் சொல்றது என்ன சொல்றேன் பானைன்னு சொல்றேன் தண்ணீரை தான் பார்க்கிறேன் அலை சொ யாரி வேகமா இல்ல கண்ணு முன்னாடி பார்த்து தண்ணி தான் அந்த தண்ணியை பார்க்கும் போது அலைன்னு சொல்லிட்டு இருக்கும் தப்பு கிடையாது ஓகே சத்தியத்துவம் அதே போல அலை வந்து கிடையாது வெரி சிம்பிள் ஓகே அப்போ நீ அலையை பார்த்து தண்ணீரை அதே போல பிக் சைஸ் இருக்க சமுதிரத்தை பார்க்கும் போது தண்ணீரை ஆத்ம சைத்தன்யம் தான் யூனிவர்ஸ் பார்க்கும்போது ஆத்ம சைத்தன்யம் தான் பார்க்கிறேன் அப்போ சுருக்குமா சொன்னா சர்வம் பிரம்மம் சர்வம் பிரம்மம் பிரம்மை சர்வம் ஓகே ஒய் சோ சர்வ காரணத்துவாத் சர்வ காரணத்துவாத் இந்த பிரம்மம் பிரஜானம் பிரம்ம அப்படி சொல்றது எப்படிப்பட்டது சர்வம் பிரம்ம பிரஜானம் பிரம்ம அப்படி சொல்றோம் டு B So, A is equal to B B B C C C C therefore therefore A A okay. A So அதனால இது வந்து சர்வம் பிரம்மம் அப்படின்னா பிரஜானம் பிரம்மம் ஓகே சர்வம் பிரம்மம் பிரஜானம் பிரம்மம் ஓகே அப்போ சர்வம் பிரஜானம் சொல்ல இல்லையா பிரஜானம் ஏவ சர்வம் பிரஜானம் ஏவ சர்வம் அப்ப பிரஜான்ன்றது ஜீவாத்மா பிரம்மன்றது பரமாத்மா அந்த ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணு அதனால ஐம் த பிரியானம் ஐ எம் த எவ்ரி பேர் ஓகே ஐ எம் த எவ்ரி நான் தான் எல்லாமாக இருக்கிறேன் அகம் பிரம்ம அகம் பிரஜானம் பிரம்ம அதனால மையேவ சகலம் ஜாத்தம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மை சர்வம் லயம் யாதி அது அத்விதீயம் பிரம்மாஸ்மி அகம் கைவல்ய உபநிஷத்து ஓகே இந்த சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு காரணம் யாரு அயம் நான் இந்த சேம் ஐடியா தான் இங்க சொல்லப்படுறது சோ ஏஷகா பிரம்மா ஏசகா பிரஜாபதி ஏசகா சர்வ தேவாதாக எல்லாம் என்னவா எல்லாமே ஒரே வஸ்துதான் தான் டிஃப்ரெண்டா இருக்கு கேத்திராபி மாம் வித்தி சர்வ சேத் பாரத எல்லா சேத்திரத்திலையும் நானாக இருக்கிறேன் நான் தான் அதுவா இருக்கிறேன் அப்படி கீதாச்சாரியன் சொன்னது போல நீயும் சொல்லலாம் அந்த மாதிரி இந்த பிரஜானம் தான் ஆத்மா ஜீவா அப்போ இந்த முழுக்க இருக்கிற ஏஷ பிரஜானம் ஆத்மா ஜீவகா அகம் பிரம்மஹா அகம் இரண்ய கர்ப்பாக ஓகே நான் எப்படிப்பட்டவன் ஐஎம் திரியேட்டர் படைக்கூடியவன் நான் தான் இதுல சொல்லி சொல்றேன் பிரஜானம் பிரம்ம அந்த பிரம்ம சர்வம் சர்வம் புரியுது தண்ணீர் தான் அலை முடிவு பண்ணிட்டான் அப்புறம் அந்த தண்ணீர் தான் சமுதிரம் அந்த தண்ணீர் தான் அலையாகவும் சமுதிரமாகவும் எரிந்து கொண்டிருக்கிறது அலை சமுதிரம் என்றதுல நேம் அண்ட் பார் ஓகே அப்போ இந்த ஒரு ஸ்மால் அலை சிரிஸ்தி லயத்துக்கு உட்பட்டிருக்க அலை சொல்லலாம் அப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அலை என்ற அகங்காரத்தில் சொல்லக்கூடாது அலை வந்து தண்ணீர் என்றது உறுதிப்படுத்திட்டா சமுத்திரத்தை நானும் சொல்ல புரிஞ்சுக்கணும் அலை என்ற ஸ்டேட்டஸ் லயமாக அந்த இருக்கிற அலைக்கு இந்த ஸ்டேட்டஸ் வராது அந்த தண்ணி வேவ் வாட்டர் இருக்கு அந்த வாட்டருக்கு ஸ்டேட்டஸ் பிரம்ம அதனால ஏசகா இந்திரகா ஏசகா பிரஜாபதி சர்வே தேவ எல்லாமே யாரு நான் தான் அப்படி சொல்லிச்ச அது மாதிரி பஞ்சபூதானி இந்த பஞ்சபூத்தம் தான் வாயு ஆகாசோதி இதெல்லாம் நான் தான் அது மாதிரி குட்டி குட்டியா சின்ன சின்னது இருக்கூண்டு சுத்திராணி ஆர்கானிசம் குட்டி குட்டியா இருக்கிறது அல்ப பிராணி சமஸ்கிருத்துல ஓகே அந்த அல்ப கூட இந்த இப்படி இப்படி வச்சு மைக்ரோஸ்கோப் ஓடுமே அது கூட நான் தான் ஓகே அது மாத்திரமா ஐஎம் பீச்சாணி மா ஒரு இனத்தி வருது அதுதான் இருக்கிறது பசுக்கு பசு வரத்துக்கு பசு காரணம் ஓகே எரும மாடு வரத்துக்கு எரும மாடு காரணம் ஓகேத்துக்கும் அதுதான் இனவருத்தியா இருக்கிற அந்த அந்த ஒரு பரம்பரைக்கும் நான் தான் காரணம் பிரஜானம் சேத்தன வஸ்து கிடையாது அவேனஸ் கான்சியஸ் இல்லாம எதுவுமே கடையாது அந்த நானு பஞ்சபூதானி இவ கிடையாதுல ஐந்தி ஐந்தோல் சிருஷ்டிக்கு ஒவ்வொரு ஜீவராசியும் எப்படி பிரிக்கலாம் 84 நாலு லட்சம் ஜீவராசிகள் இருக்கிறது அந்த 84 நாலு லட்சம் ஜீவராசி நான் தான் நான் இல்லைன்னா ஒரு ஜீவராசி எங்க முன்னாள் சொல்றது எது கான்சியஸ்னஸ் அவேர்னஸ் சைத்தன்யம் பிரஜானம் அந்த நீ பிரஜான டிபெண்ட் பண்ணி எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகள் இருக்க அந்த 84 ஜாருஜம் அப்படி பண்றோம் சாஸ்திரம் பிரிச்சு காட்டுறது அது மாதிரில இதராணிச்ச இதராணிச்ச இதராச்சராணிச்ச மற்ற ஜீவராசிகள் எதெல்லாம் விட்டு போயிருக்க மற்ற ஜீவராசிகள் எல்லாமே நான் தான் மதாத்மா மதாத்மா சர்வபூதாத்மா அகமுன்னி இவ எல்லாம் நான் இருக்கிறேன் ஓகே இதுல எப்படி எனக்கு வந்து வித்தியாசமாகும் உட்கார்ந்து நான் உட்கார் முடிய மதாத்மா சர்வபூதாத்மா எக்ஸ் பட் இந்த பார் மாத்திரம் எவ்ரிதிங் ஒத்துக்கு முடியே என்ன சொல்றது சொல்றத நம்ம வச்சு நம்ம முடிவு பண்ணாஸ்கிருத புருஷா அதனால இந்த பல எல்லாம் சொல்றதுக்கு சர்வ ஜீவ ஜீவராசிகள் அதெல்லாம் யாரு சாஸ்திர திருஷ்டியில நான் தான் பிரஜானம் ஜாணி அப்படி சொல்றது அண்ட ஜானி என்ன ஒவ்வொன்றும் முட்டையிலிருந்து எதெல்லாம் ஜீவராசிகள் இருக்கிறதோ முட்டை புரிச்சி முட்டையிலிருந்து வரது என்னது குஞ்சு ஓகே அக்னி குஞ்சொன்று கண்டேன் வைத்தேன் வந்து வெரி ஷார்ப்பா இருக்கும் வெரி சூடா இருக்கும் குஞ்சு பொறி பூ மொட்டு குட்டி குழந்தை இதெல்லாம் சேம் சினானி குட்டிக்கு பேர் அது அண்ட ஜாணி முட்டையில இருந்து வந்திருக்கிறது அது போல ஜாரு ஜாணி ஜாரு ஜானினா என்னது எல்லா குட்டி அதனால்தான் இந்த கேரளத்துல எந்த குட்டி அப்படின்றார் குட்டி போடுறது குட்டி போடுறதுன்னு எல்லா கர்ப்பை தரித்து அதுல வர இனவருத்தி பண்றது அதுல எல்லா மனுஷ உட்பட கங்காரு உட்பட கங்காறு வந்து ஸ்பெஷல் அது குட்டியை வந்து தன் மயத்திலேயே வச்சுக்கோங்க அதனால்தான் இந்த கங்கார பார்த்துதான் வெஸ்டர் பீப்புள் என்ன பண்ணுவான் இப்படி வச்சுப்பா ஒரு ஸ்டூடென்ட் வந்தா முதல்ல நீ இப்படி இருக்கு அங்க பார்த்தா ஒரு ஒரு குழந்தை இருக்குது அதுக்கப்புறம் அது குழந்தை வளர்ந்து ரெண்டு வயசாகி மூணு ரெண்டாம் வயசு ஆகும்போது அவன் சொல்லி நாளைக்கு வந்து காலம்பல மாஸ்டர் வந்து கேட்பாரு கராக்கிர வசத லட்சுமி சொல்லணும் காலையில எழுப்பி எனக்கு சொல்லுவேன் சொல்லிட்டு சொல்றீ அப்படின்னு சொல்றாங்க சொல்ல கூடாதுமா சொல்லக்கூடாதுமா பொக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு மாஸ்டர் ஐ எம் தக்சஸ் ஓகே அது வரைக்கும் டீச்சர் ஆயிடுச்சு அவன் அம்மா வந்து சொன்ன அப்புறம் வயசுல அவங்க அப்பா கூட்டிட்டு வந்த குழந்தைய அதுக்கப்புறம் அது ரெண்டரை வயசு அதுவும் ஸ்டூடெண்ட் ஆயிடுச்சு அந்த மாதிரி வந்து பழைய பழக்கம் அந்த வெஸ்ட்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்துருக்குன்னு சொல்ல வந்தேன் நான் ஓகே இதெல்லாம் இங்க தூக்கிட்டு நம்ம எல்லாம் இங்க தூக்கிப்போம் இதெல்லாம் எங்கேயோ தூக்கிப்போம் இதெல்லாம் அதெல்லாம் வேற மாதிரி தூக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு தேசத்துல ஒரு மாதிரி தூக்கிட்டு வருவாங்க நாம உயிரோடு பெரிய விஷயம் லிட்ரலி பூமிலிருந்து பொழந்து முளைச்சிட்டு வரதெல்லாம் உத்விஜானி எது எல்லா செடி கொடி லதா ஓகே லதா கொடி அப்போ பூமித்திய ஜதானி உத்விஜானி பூமி உத்பித்திய ஜாதானி உத்விஜானி ஓகே இதெல்லாம் சொல்றதுடைய காரணம் என்ன சஜாதிய நிராகரணம் நிராகரணம் அப்புறம் சொல்ல போறேன் அதுக்கப்புறம் இதுல என்ன இந்த மூணாவது மந்திரத்துல என்ன ஒரு பியூட்டி இருக்கிறது அழகா இருக்கிறது அதுக்கப்புறம் இந்த இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா எல்லா உயிர் வாழ்கின்ற பிராணிகள் அத்தனையும் நாம எப்படி லிவிங் பீங் எப்படி பிரிக்கலாம் மூணா பிரிக்கு சொல்றது மொத்த ஜீவராசிய நாலா பிரிச்சோம் செடியிலிருந்து நகர்றது நகர்றது ஒரு வகை மாடு மனுஷ நகர்றது பதத்திரி பறக்கிறது ஓகே பக்ஷிகள் எல்லாம் பறக்கிறது அப்புறம் ஸ்தாபரம்னா நகராம இருக்கிறது அப்படியே விரக்ஷமாதி மீதுலாம் அதெல்லாம் வந்து இருக்கு மதாத்மா சர்வபூதாத்மா இது எல்லாமே அகம் சைத்தன்யம் அப்படி சொல்றது இப்போ இப்பேற்பட்ட எல்லா விதத்திலும் இருக்கின்ற நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னா நான் சைத்தன்யமாக இருந்தாலும் எனக்குள்ள பேதம் இருக்கிறது குறிப்பா மூணு பேதம் எனக்குள்ள இருக்கிறது அதை நம்ம பார்த்துன்னு வரோம் என்ன பேதம் இந்த பேதத்தை அகத்தணும் வந்திருக்கேம் என்ன புத்தி நமக்குள்ளே அபேதம் ஆனந்தம் மோக் என்ன நமக்கு குறிப்பா மூணு பேதம் சஜாதிய பேதம் விஜாத்திய பேதம்னா இன்டர்னல் டிஃபரெண்ட் ஓகே சஜாதியா எக்ஸ்டர்னல் டிஃபரெண்ட் இருக்குல வேற என் கால் வேற என் கை வேற எல்லாம் செட்டியார் வேற பல்லார் வேற பறையர் வேற அது வேற குருவிக்காரர் வேற எல்லாம் எல்லாமே எனக்குள்ளே அதுக்கப்புறம் என்ன இருக்கிறது விஜாதியும் சொல்ல வேண்டாம் வேற இது வந்து டேபிள் வேற மைக் வேற நான் ஒண்ணு டேபிள் கிடையாது மைக் கிடையாது ஓகே இது மாதிரி புத்தி எல்லாம் இதுக்கு விஜாத்திய புத்தி அப்போ இந்த புத்தி ஒவ்வொரு மனுஷனுக்கும் சப்பரேட்டா இருக்கிறது என்ன இருக்கிறது சுவகத பேதா இருக்கிறது சஜாதிய பேத இருக்கிறது விஜாத்திய பேத எல்லாருக்கும் இருக்கிறது குலோபு முழுக்க பேருக்கும் இந்த பேத புத்தி இருக்கிறது ஓகே சரி இருந்துட்டு போட்டோமே யாவத் காலம் பேதகா வர்த்தத்தே காலம்சாரோ நிவர்த்ததே பேதம் உள்ள வரைக்கும் சம்சாரம் தொடரும் துன்பம் தொடரும் துயரம் தொடரும் பிரச்சனை தொடரும் வேணுமா தொடர்ந்து போட்டுமே ஜாத்திய மாத்திரை விட மாட்டேன் என்ன கஷ்டம் உயிரே போன இது சொல்லுவ மக்கு உயிரே போனாலும் போட்டுமா இவர் ஜாதியை விட மாட்டார கர்மம் உனக்கு பேச சொல்றதுக்காக சொல்லல புத்திசாலிக்காக சொல்றது வர்த்தலம்சாரம் அதனால இந்த பேத புத்தியை விடுறதுதான் நமக்கு விடுறது அதுக்குதான் ஆத்ம விசாரம் என்கொயரி அனலை அதுக்கு தான் பண்றோம் முதல்ல வந்து அதை எடுத்துவோம் எப்படி சொகத பேத எடுத்துக்க முடியும் ஆத்ம ஜானத்தில் நமக்கு சொகத பேத நாசம் செய்யறது எப்படி செய்யறது சரீரத்தையே நானும் ஐடியா வச்சிருந்தா சரீரம் உள்ள வரைக்கும் அந்த சரீரத்தில் பேதம் உண்டு அது சரீர தர்மம் கை காலுமா இருக்காது காலு வந்து வாய் மா வாய் கண்ணு மாதிரி இருக்காது மொத்தமும் ஒன்னா என்ன எப்படி இருக்கும் அதுக்கு பேர் என்ன மாமிச பிண்டம் மொத்தத்துக்கு கை வேற கால் வேற ஓகே இந்த வரல அஞ்சு வரல இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கையட் எப்பயும் ஒர்க் பண்றது அதனால இந்த கைக்கும் இந்த கைக்கும் டிஃபரெண்ட் இருக்கு ஓகே அதனால எவ்ரித்திங் டிஃப்ரெண்ட் இருக்கு ஆனா ஒரு THE HEADLESS LEGLESS லெக்லெஸ்ல ஹார்ட்லெஸ் எப்போ ஸ்லீப் ஹெட்லெஸ் ஹெட்லெஸ் இல்ல அங்க நான் ரெக்கக்னைஸ் பண்ணல எல்லாத்தையும் டிசம்பேர் பண்றேன் ஓகே அப்ப நான் இருக்கேன்னா இல்லையா இருக்க ஓகே நானும் இல்லாம போயிட்டுன்னா கஷ்டம் அதனால இந்த பெயின் வந்து பாடியில் இருக்கிற பெயின் பாடியில் இருக்கிற பெயின் ஞாபகம் ஐ எம் தாடி சொல்றோம் இல்லையா பாடி பெயின் தூங்கும் போது எங்க போச்சு பாடியில் பெயின் இருக்கு தூங்கும்போது தூங்கிட்டேன்னா அப்ப என்ன ஆகிறது அந்த பெயின் போயிடுறது இல்ல நான் ரெக்கக்னைஸ் பண்ணல தெரியறதில்லை வித்ராயில் யுவர் பாடி என்ன பண்றேன்னா இருக்க ஒடுங்குறது ஆத்ம சைத்தன்யம் ஐ எம் தான் அது போறது அதனால இந்த சுகத பேதா நமக்கு நிவர்த்தி ஆகிறது ஆத்ம விசாரம் நான் தெரிஞ்சுட்டா இதெல்லாம் உடம்பு இல்லை அயந்த சைத்தன்யம் இந்த பெயின அறிந்து கொள்றானே அந்த அறிஞ்ச நான் ஓகே தெரிஞ்சுக்கிறானோ அந்த தெரிஞ்சுக்கிற ஆளு சைதன்யம் அகம் எது ஒண்ணு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதோ எது தெரிஞ்சுக்கிறதோ அது நான் அல்ல புரிய இந்த ஆத்ம விசாரம் என்ன பண்றதுனா இந்த போடியில் இருக்கிற அபிமானம் போறதுனால சுவத பேதம் நிவர்த்தி பிரஜானம் நான் அப்படி சொல்லிட்டான் அதிலிருந்து அகம் சைத்தன்யன் சொல்றதுனால இந்த சொகத போடில் இருக்க சர்வானி ஏதானி பிரஜ்ஞான நாமதேயானி பவந்தி நான் யாருன்னு தெரிஞ்சுனா எல்லா விஷயம் போயிடும் அதனால என்ன அனைத்தும் அதிஷ்டானம் நான் எததுக்கு அதிஷ்டானம் ஆஜானம் விஜயானம்லையா புரிய வந்து கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் பேருக்கு நிறைய இருக்கும் கொஞ்சம் இந்த பணம் மாதிரி கொஞ்சம் பேருக்கு பணக்கான கொஞ்சம் பணம் குறைவா இருக்கும் சில பேருக்கு அறிவு நிறைய இருக்கும் சில பேருக்கு அறிவு கம்மியா இருக்கும் இதெல்லாம் விருத்திப்பான் நாமதேயம் நீ எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோ அதெல்லாம் நாம தேயம் இதெல்லாம் அதனுடைய போயிடும் அர்த்தம் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் இப்ப கம்பாரிசன் பண்ண வேண்டாம் அவனுக்கு இது இருக்கிறது அவனுக்கு இது இருக்கிறது சொல்லிட்டு கம்பாரிசனோ ஜலசோ அதுல இருந்து வரையுது நமக்கு வந்துடும் உன்னுடைய தான் இந்த ஜலஸ் போகும் காமம் போகும் குரோதம் போகும் ஏன் யந்திவர்த்த பண்ணிடு இந்த பாடியில் இருக்கிற விஷயங்கள்லாம் நான் அல்லதேதான் போயிடுதோம் வேதாந்திப் நிவர்த்தி செகண்ட் ஸ்டெப் சஜாதி பேத நிவர்த்திகி மூணாவது விஜாதி பேத நிவர்த்திகி ஓகே இதுதான் நம்ம நிவர்த்தி பண்ணணும் எப்படி ஆகிறது ஐ எம் நாட் சீன் பாடி ஐ எம் நாட் சீன் மைண்ட் ஐ எம் நாட் சீன் எக்ஸ்பீரியன்ஸ் பட் ஐ எம் தீயர் டூயர் இல்லையா ஐ எம் தீயர் ஐ எம் த புரிய பார்க்கப்படுகின்ற வசனிப்பட்டவன் வந்து ஒருத்தர் பார்க்கிறானோ அந்த பார்க்கிறவனை நான் பார்ப்பவன் நான் இந்த சரீரம் இல்ல அகம் சைத்தன்யம் இந்த நாலேஜ் வந்துட்டான் எல்லாம் பேதா கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆயிடுது புரியுது ஓகே இப்ப நம்ம நிவர்த்தி பண்ணிட்டோம் இப்பதைக்கு நமக்கு ஆயிரம் ஜாதி உண்டு இங்கு பேத பேதையுடையவர் பேத புத்தி உடையவர் பாடுறார் கவிஞர் அதனால எல்லா பாடியிலும் இருக்கிறது இருக்கிறது ஒரே சைத்தன்யம் நாய் பாடியில் இருக்கட்டும் பன்றி பாடியில் இருக்கட்டும் இருக்கட்டும் அந்த பிராமண சைத்தன்யம் அல்லது சூத்ரா சைத்தன்ய வேற சைத்தன்யம் அதில் தான் நீங்க வந்து இந்த கோரக்பூர் புக்ல பார்த்திருப்பீங்க நாயில் பசுல எல்லாத்திலையும் கிருஷ்ணர் படம் போடுவான் ஏ அதாவது பரமாத்மா ஒன்னா இருக்குன்னு காட்டுறது அதுக்கு ஓகே அதனால எவ்ரி பாடி எவ்ரி படி எவ்ரி பாடி இஸ் ஒன் சைத்தன்யம் சரீர புத்தி இதனால போயிடும் அப்போ சேத்ரஜம் சாப்பிமாம் வித்தி சர்வ சேத்ர சு எல்லா சேத்திரத்திலையும் நான் சேத்ரஜனாக இருக்கிறேன் அந்த சேத்திரஜம் தான் பிரஜானம் பிரியம் அந்த ஆத்மா அந்த ஆத்மா தான் நான் சர்வ சேத்ரேஷு பாரத அப்படி சொல்றாரு அதனால இங்க உபநிஷத்தை ஒரு பெரிய லிஸ்ட் அழகா கொடுக்கிறது இந்த மூணாவது மந்திரத்தில் பியூட்டிஃபுல்லா கொடுக்கிறது பாருங்க முதல்ல ஏஷ பிரம்மா ஏஷ இந்திரா ஏஷ பிரஜாபதி ஏ சர்வே தேவாகா அங்க என்ன படிச்சோம் மனிஷா பஞ்சகத்தில் பிரம்மாதி அப்படின்னு சொன்ன எறும்பு முதல் பிரம்மா வரை உள்ள எல்லா விதமான சரீரத்திலும் இருப்பது ஆத்ம சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் பிரஜானம் அதனால இந்த பிரம்மா சரீரத்திலிருந்து எறும்பு சரீரம் வரைக்கும் சரீர டிஃபரெண்ட் ஒரு சரீரம் அழகா இன்னொரு சரீரம் அக்லியா இருக்கும் ஓகே இந்த மதுரைக்கு போனீங்கன்னா அங்க ஒரு சுவாமி இருக்காரு ஓகே என்ன சுவாமி அவருக்கு இந்த இது வெண்ணையை தூக்கி போடுவோம் தெரியுமா அகோரநாத சுவாமி ஓகே அகோரம் என்ன அகோரம் என்ன அழகு அர்த்தம் அகோரம் புடுங்கிறது போ தள்ளிப்பா ரொம்ப சந்தோஷம் கரெக்டா சொன்ன அகோரம்னா அழகு அர்த்தம் ஓகே கோரமா இருக்கட்டும் அகோரமா இருக்கட்டும் அது சைத்தன்ய புருஷன் அங்க புரியுதுல அப்போ இந்த உரு உருவு கண்டு எல்லாமே வேண்டும் எப்ப வரும் இந்த ஞானம் வந்தாதான் வரும் அப்பதான் போகும் பெரியவங்க இந்த சொகத பேத போறதுக்காக நிறைய ட்ரை பண்தா அதனால இது போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன குட்டி மைனூட் இருக்கிறதா ஆர்கான்ஸ் வரைக்கும் ஓகே அல்ப வரைக்கும் இருக்கிற அதுவும் நான் தான் உபரிஷம் எவ்வளவு மேல பிரம்மாஜி வரைக்கும் சொல்லிச்சு அக்னி தேவன் நான் தான் இல்ல பிரம்ம தேவன் நான் தான் அது வரைக்கும் சொல்லிட்டு கீழே வந்து அது இப்படி பாக்குறத அதுக்கு உள்ள இருக்க அதுவும் நான் தான் அது மாத்திரம் இல்ல எப்படி திருப்பி சொல்றது அதுக்கு பீஜமும் ஒன்னொன்னு வரக்கூடிய பீஜமும் நான் தான் அது மாத்திரம் இல்ல கவுனி அண்ட ஜானிச்சாரு ஜானிச்சை சுவேத ஜானிச்ச உத் ஜானிச்ச நாலு டிவிஷனா பிரிக்கிற நடுல எத்தனைலாம் இருக்கிறதோ அத்தனை ஜீவராசிகளை நான் இன்னும் சொல்றேன் பாரு உனக்கு இன்னும் புரியலையா பாரு எதெல்லாம் மூவ் பண்றதோ எதெல்லாம் மூவ் பண்ணாம இருக்கிறதோ எதெல்லாம் பறக்கிறதோ கடலும் மலையும் எங்கள் கூட்டம் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை நோக்க நோக்க கலியாட்டம் யார் யாரு நோக்கிறது நோக்கியாவே வச்சுக்கலாம் நோக்க முடியாது ஓகே என பார்க்கிறது பார்க்கப்படுபவை நான் ஓகே அதனால ஜங்கமம் அதுக்கப்புறம் ஸ்தாவரம் பக்ஷி பறக்கிறது இதெல்லாமே நான் தான் அயந்த சஜாதிய பேத நிராகரணம் முடிஞ்சதா ஓகே ஏக்க சைத்தன்யம் சஜாதிய பேத ஏக்கஸ்மின் வஸ்துனி சம்பவதி ஓகே சஜாத்திய பேதா ஏக்க ஏக்கஸ்மின் அந்த சைத்தன்யமா சொல்லிட்டான் ஏக்கஸ்மின் வஸ்துனி ந சம்பவதி அது ஏக்கமாக இருக்க பிரஜானம் ஆத்மஜானம் நான் தெரிஞ்சு கொடுத்துனா எல்லாமே டிஸ்மிஸ் ஓகே எது போல ஏக்க ஆகாசவத்து ஓகே ஆகாசம் ஒரே ஆகாசம் சர்வம் சரீரேஷு ஏக்க பிரஜானம் சர்வம் சரீரேஷு ஏக்க பிரஜானம் ஓகே தது ஆல் லிவிங் பீங் தது சர்வம் பிரஜா நேத்திரம் ஓகே தது சர்வம் எது All living being, ஒரே ஒரு பேதம் தான் இருக்கிறது அது முடிச்சுட்டா இந்த கேம் முடிஞ்சது பீங் அது ஒத்துக்கிறேன் பாடி இல்லைன்னு சொல்றது ஒரு மாதிரா இருக்கிறது ஆனா கூட இது இது கொஞ்சம் ஒத்துக்கிற மாதிரி இருக்கு ஐ எம் கான்சியஸ் ஒத்துக்கலாம் சரி எல்லாம் ஒண்ணுதான் அது கூட ஏதோ கொஞ்சம் மூலையில புரியற மாதிரி இருக்கிறது நீங்க ஒத்துக்கலன்னா கூட நீங்க நீங்க ஒத்துக்கிட்டுதான் வச்சுக்கிட்டு மூணாவது ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி இந்த விசாதிய பேத எப்படி முடியும் லிவிங் பியும் ஒன்னோட ஒண்ணு சொல்ல நானும் எப்படி ஒன்னாக முடியும் ஒன்னாக ஒன்னாக இருக்க ஒத்துக்க முடியாத அப்போ இந்த விஷயத்துக்கு நிறைய விசாரம் தேவைப்படுறது ஒரு விஷயம் டிபிகல்ட் என்ன அர்த்தம் அந்த ஏரியாவில் நிறைய படிக்கணும் அர்த்தம் அல்ஜி அப்படின்னா என்ன அர்த்தம் சில டீச்சர் என்ன பண்ணுவாள் அவளுக்கு அந்த நேரத்தில் கேள்வி கேட்கும் உங்க அப்பா பீஸ் கொடுத்தாரா அங்க கேட்டுருவா புரிய தெரியும் அந்த காலத்து கதை இந்த காலத்துல ஜம்மம் சாயாது பசங்க வந்து பசங்க ஸ்மார்ட் அதனாலியாகணும் வாயூர் ஆகாசோதியம் சொல்லி முடிச்சது ஆத்மா அநாத்மா தான் ஆத்மா அனாத்மா திரு திருஷ்ய டீச்சிங் இங்க வர்றது விஜானிய விஜாத்திய பேத நிவர்த்தி எப்படிப்பா முடியும் இம்பாசிபிள் சரி இது எப்படி பண்றது திரும்பவும் ஜட பிரபஞ்சம் எப்படி ஒத்துக்க முடியும் அதனால சேதன ஜடயோகோ ஐக்கியம் கதம் சியாத் எப்படி முடியும் அப்படி சொல்றாங்க நான் அகம் சைத்திய வஸ்து இந்த ஜடப்பிரபஞ்சமோ எப்படி ரெண்டுத்தையும் ஒன்னாக்க முடியும் ஐக்கிய சாமானாதிகரண்யம் சேதனம் சம்பவதி ஐக்கிய சாமானதிகரணம் சேதன ஜடயோகோ மத்தியே ந சம்பவதி நான் புரியுதோ ஐக்கிய சாமானாதிகரண்யம் சேதன சம்பவத்தி ஐக்கிய சாமானாதிகரண்யம் சேதன ஜடயோகோ மத்தியே சம்பவதி இம்பாசிபிள் ஓகே சேதனமும் அச்சேதனமும் ஐக்கியமாகிறது ஒன்னஸ் ஆகிறது கஷ்டம் சேதனமும் அச்சேதனமும் எப்படி இருக்குன்னா ராத்திரியும் பகலும் இரவும் பகலும் ஒன்னா சேர்ற மாதிரி இருக்கிறது ஓகே அல்லது நானும் எங்க மாமியாரும் ஒன்னா சேர்ற மாதிரி இருக்கிறது அப்படி இது முடியாதப்பா இது வந்து ஆனா தாவது ஒரு இடத்துல பேதம் இருந்தா கூட சம்சாரம் தொடரும் அப்ப இம்பாசிபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி வாங்க நம்ம வழிக்கு ஓகே சம்சாரம் தொடரும் அப்படி சொல்லுங்க ஏன்னா எங்க சம்சாரம் கண்டினியூசா இருக்கிற மாதிரி தான் தெரியுது எடுக்கிற மாதிரி தெரியல நீங்க வந்து கண்டினியூசா இருக்கும் கொஞ்சம் முன்ன பின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படி சொல்லுன்னா எங்களுக்கு கம்ஃபர்டபிளா கிளாஸ் விட்டு நாங்க போவோம் ஓகே சம்சாரம் இருக்கும்பா கடைசி வரைக்கும் இருக்கும் இது கொஞ்சம் குறையும் அப்படி சொல்லிட்டீங்கன்னா ஓகே சம்சாரம் கோட்டம்சாரம் போயிடு அப்படி வாங்க இந்த இடத்துல மாட்டிக்கிட்டீங்க ஜடமும் சேதனமும் ஒன்னும் ஆகாது கான்சியஸ் மேட்ரி எப்படி ஒன்னா ஆக முடியும் அதனால இது ஒரு பெரிய விஷயம்தான் இல்லையா இத வந்து த்ரில்லிங்கான விஷயம் தான் அப்போ தேர் ஸ்னேக் ஓகே நீ பார்த்தேக் நீ பார்த்த ஸ்னேக சொல்லக்கூடாது இல்ல நீ பார்த்தேக் எப்படி சொல்றது இந்த விட நீ பார்க்கறைய அதனால சொல்றேன் நீ பார்த்த பாம்பு அந்த பாம்பு பாம்பு இல்ல எப்படியா நீ பார்த்த பாம்பு அந்த பாம்பு அது பாம்பு இல்லை ஒவ்வொரு வேர்டும் இம்பார்டன் இதுல வந்து டைரக்டா வந்து கயரிடா கயரிடான்னு சொன்னீ வச்சுக்கோங்க ஞானம் சித்திக்கவே சித்திக்காது சித்திக்கவே சித்திக்காது எப்படியே நீங்க வந்து ஸ்வீட் எடுத்துட்டு வர சொன்னேன் இல்லையா பாத்தீங்களேன் ஏன் பாத்தீங்க கண்ண முடியல இருக்கணும் கொடுக்கும்போது பார்க்கலாம் கொடுக்கும்போது எது இருந்தது உங்களுக்கு என்ன தெரியும் கொடுத்துதான்னு தெரியும் அதுக்கு முன்னாடி ஒரு நடந்தது அது கண்ண முடி இருக்கும் போது போட்டோம் புரிஞ்சுக்கலாமே எடுத்துட்டு வந்ததும் வேற ஒண்ணு இருக்கிறது அங்க ஓகே அதுவும் கொடுக்குற விஷயம் தான் புரியுது அதனால சோ பாம்பு இங்க கயிறு இருக்கு கயிற்கும் ஓகே சார் நான் கயத்தை சொல்லலை பாம்ப சொல்றேன் ஓகே எப்படி வந்து பொய்யான பாம்பு எப்படி சொல்ல முடியும் பொய்யான பாம்பு உண்மையை ஆக முடியும் நின்னுடுத்து போன் நிக்கல பேச்சு நின்னுடுத்து போன் அங்கிருந்து போன் குள்ள இருந்து பேசிட்டு இருக்காங்க சப்த நாட்டே ஓடுங்கி பிகாஸ் அங்க ஒரு பாம்பு இருந்தது வந்து கொஞ்சம் அது பார்த்தது பாம்பு இல்ல பாம்பு மாதிரி மாடிக்கு பாம்பு வரும் சினிமா பாம்பாவிட்டியா இப்படி எல்லாம் அணில் மாதிரி பாம்பு வந்து ஏறாது அதுக்கு ஒரு சொரசொரப்பு வேணும் அதுக்கு இதெல்லாம் அங்க திங்க் பண்ண வருமா புத்தி எல்லாம் யூஸ் ஆகுமா பொய் அதுவும் நம்ம ஆசிரமத்துல மாடியில மூணாவது மாடியில் நான் வச்சிருக்கேன் அந்த பாம்ப புரியறது இல்ல அப்ப பொய்யான பாம்பு நெஜம் உருவாக்குறது கலியுகத்துல மாடி மேல ஆசிரமத்துல நிதர்ச உதாரணம் பாரு ஓகே அப்ப வந்து வீடியோ எடுக்க முடியாது நம்ம எப்பயும் இப்படியே வீடியோ வச்சுக்க முடியுமா நம்ம வந்து பாம்பு கயரு மறைஞ்சுடுத்து கயிறு பிரசன்னாயிடுச்சு அப்ப பாம்பும் கயரும் ஐக்கியம் அப்படி சொல்ல முடியுமா சொல்லக்கூடாது சேதன ஜடயோகோ ஐக்கியம் கதம் சியாத் சம்பவத்தி பாம்பும் கயரும் ஒரு நாளும்க்கியாக முடியாது பட் ரோப் சொல்றது அர்த்தஷன் பாம்பு இல்ல அதுதான் கரெக்டன் நீ பார்த்து இருக்கிறது சொல்லிட்டு இருக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிய பாம்பு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ராங் மிரர் மிஸ்டேக் ஓகே அது நீ பார்த்திருக்கிற அந்த பாம்பு மிஸ்டேக் அந்த மிஸ்டேக் நாலேஜ் போயிடுச்சுன்னா கயிற தெரிஞ்சு அர்த்த அர்த்தப்படுது இல்ல இப்போ அப்போ ஐக்கிய சாமானாதி காரண்யம் பாம்பு கயிறு சொல்ல முடியாது பாத சாமானிய காரணம் பாத சாமானாதி கரண்யம் நீ தவறாக புரிந்து கொண்டத சரி பண்ணிட்டா அது ஐக்கியமாகும் புரியுது அது போல உபரிஷன் இங்க ஜட பிரபஞ்சம் பட் யூ சைத்தன்யம் பிரஜானம் ஓகே ஓகே விசாரம் தேவைப்படுறது ஏதானி பஞ்சபூதானி ஏதானி பஞ்ச மகாபூத்தானி இந்த ஜட பிரபஞ்சம் சேதன பிரஜானமா இருக்கிறது அதனால நீ தவறாக புரிந்து கொண்ட ஜட பிரபஞ்சம் பட் சைத்தன்யம் நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கோ ஜட பிரபஞ்சம் மேட்டர்னு புரிஞ்சுக்கோ டான்ஜபிளா வச்சுருக்கோ அது என்னன்னா நீ தப்பா புரிஞ்சுங்க தேர் இஸ் நோ ஜட பிரபஞ்சம் அட் ஆல் ஓகே நத்திங் பட் ரோப் தேர் இஸ் நோ னேக் அட் ஆல் என்ன ஒன்னு அதை சொன்ன ஓரளவு புரியறதே இது வந்து எப்படி ஏத்துக்கிறது ஜடப்பிரபஞ்சமும் அதே போலதான் ஜடப்பிரபஞ்சம் என்பது ஒன்று இல்லை அதை விசாரம் செய்தால் ஜடப்பிரபஞ்சம் என்பது ஒரு மாய தோற்றம் ஓகே இருப்பது போல இருக்கிறது ஓகே அதுக்கு நம்ம வந்து எனி அமௌண்ட் ஆஃப் என்கொயரி தேவைப்படுறது மேட்டர்ஸ் நாட் அண்டர்ஸ் நோ மே இதுக்குத்யாச பிரஜானம் அத்தியாச பிரஜானம் மீன்ஸ் மிஸ்டேக் ஓகே இந்த பிரஜானம் ஆர் சைத்தன்யம் தான் பிரபஞ்சம் சைத்தன்யம் ஜட பிரபஞ்சம் ஐக்கியம் அப்படி சொல்றதுனா என்னன்னா சேதனம் ஜடம் அப்படி உன்னுடைய ஐக்கியம் சொல்றதுனா there is no ஜட other than chaitanyam சைத்தன்யம் அட் ஆல் நாம ஏன் அப்படி சொல்றோம் சைத்தன்யத்தை தவறாக புரிந்து கொண்டதனுடைய விளைவு நீ மேட்ரா பார்த்துட்டு இருக்க எந்த conscious நீ பார்த்துட்டு இருக்கியோ அந்த கான்சியஸ நீ மேட்ரா புரிஞ்சுக்கிறதுனால வந்து தவறான அறிவு எந்த தண்ணீரை பார்த்துட்டு இருக்கே நீ அதை வந்து அலையா சோ நீ எது பார்த்தின்ற ஹோல் யூனிவர்ஸ் ஜகத் மேட்டர் கான்சியஸ் இது இருக்க மேட்டர் அச்சேத்தனம் இந்த அச்சேத்தன வஸ்து எதை பார்த்தின்றோ அது சேத்தனம் பிரஜானம் நீரா இஷ்டத்து கதை விடுறா வீதி வரை மனைவி வீடு வரை வீடு வரை பிள்ளை வரை மனைவி காடு வரை பிள்ளை மீதி வரை கடைசி வரை யாரோ அப்படி கண்ணதாச பாடிட்டான் அப்படியே உருக்கமா படுவான் என்ன கண்ணதாசன் என்னமா பாடுற கண்ணதாச பாடுற அது கடன் வாங்கின திருநது அந்த பாட்டு எங்கிருந்து திருநது பட்டினத்தார் பாட்டுல இருந்து திருநது மீதி வரை யாரும் பாடிட்டான் அப்ப திராவிட கழகத்தில் இருந்தான் மீதி வரை நீ செஞ்ச புண்ணிய கூட வரும் புதுசா கதை செய்யணும் மொத்தமா படிக்கிறதுக்கு பண்றதுக்கு அந்த லா இப்படி சொல்றது அதனால சட்டம் புரியுது அது போல அத்தாரிட்டி என்ன பிரமாணம் பிரமாணம் உபனிஷத்து உபனிஷது மூணு மூணு ஐத்திரேய மந்திரத்தில் என்ன சொன்னது தது சர்வம் பிரஜா நேத்திரம் தது சர்வம் பிரஜா நேத்திரம் அப்படி சொல்றது அதுல நான் கதை இங்க இருக்கு அதனால சொல்றேன் அது இருக்கிறதுனால நம்ம ஒத்துண்டாகணும் நம்ம ஒத்துன்றதுனால புரிஞ்சுக்கிட்டதா அர்த்தம் கிடையாது புரிஞ்சுக்கிட்டதுனால தான் ஒத்துக்கணும் என்ன அப்ப தது சர்வம் பிரஜா நேத்திரம்னா நேத்திரம்னா என்ன தட் விச் கிவ் எக்ஸிஸ்டன்ஸ் ஓகே சத்தா பிரதாதா எது ஒன்று சத்தா விஷயத்தை எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்கிறதோ அதுக்கு பேரு நேத்திரம் நேத்திரம் டிரைவ் நியத்தே சத்தாம் பிராப்பியம் என்ன ஓகே நியத்தே சத்தாம் பிராபியத்தே அனேனி நேத்திரம் நீ ரூட் தாத்து என்ன டு பிரிங் தா இந்த சமஸ்கிருதத்தில் இருக்க பியூட்டி அது தாத்து ரூட் இருக்க ரூட் சொல்லும் போதே அதில் மீனிங் வந்துடும் ரூட் என்ன வருது நீ அப்படின்னா டு பிரிங் சத்தாம் பிராபியத்தை இதனால மத்தவர்களுக்கு இருப்பு நிலையை உண்டாக்கி கொடுப்பது எதுவோ அனைத்தின் இருப்பும் எக்ஸிஸ்டன்ஸ் எதுல இருக்கிறதோ எல்லாத்தினுடைய இருப்பும் அதிஷ்டானம் எதுவாக அந்த இருப்பு இருக்கிறதோ எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கோ அதுதான் மூல அதிஷ்டானம் இப்ப இந்த பானையினுடைய இருப்பு எதுல இருக்கிறது களிமண்ணில் இருக்கிறது களிமண்ணுடைய இருப்பு பூமியில இருக்கு மண்ணில் இருக்கு மண்ணினுடைய இருப்பு பூமியில இருக்கு பூமியினுடைய இருப்பு ஜலத்தில் இருக்கு ஜலத்தினுடைய இருப்பு அக்னியில் இருக்கு அக்னியினுடைய இருப்பு வாயுல இருக்கு வாயினுடைய இருப்பு ஆகாசத்தில் இருக்கு ஆகாச இருப்பு ஏதஸ் ஆத்மனஹா ஆகாஷம்பது அப்போ எல்லாத்தினுடைய இருப்பு இருப்பு எல்லாம் இருப்பு இல்லை அதனுடைய டோட்டல் இருப்பு அதிர்ஷ்டான இருப்பு எதுவும் பிரஜா நேத்திரம் பிரஜா நேத்திரம் ஓகே பிரக்னா ஏவ சத்தா பிரதாத்தா எஸ்ய சர்வசிய ஜகதா முழு பிரபஞ்சமும் என்டயர் யூனிவர்ஸ் சைத்தன்யத்துடைய இருப்பு எதுவும் அதுக்கு பேரு பிரஜா நேத்திரம் அப்போ இந்த ஜகத்துக்கு சுதந்திர சத்தா கிடையாது அது பர சத்தா லைக் பாட்டு மாதிரி ஓகே பாட்டுக்கு சுதந்திர சத்தா கிடையாது ஓகே அது களிமண்ண இதிலிருந்து களிமண்ணை எடுத்துட்டோம்னா பாட்டு எங்க இருக்கும் களிமண்ணை எடுத்துட்டோம்னா இருக்காது ஓகே நீங்க போகும்போது நகை நீங்க வச்சுக்கோங்க போகும்போது எனக்கு நகையெல்லாம் கைட்டு கொடுத்துருப்போங்க ஓகே எனக்கு தங்கத்தை கொடுத்துருங்க நகை நீங்க வச்சுக்கோங்க அதனால சைத்தன்யம் பிரஜானம் சைத்தன்யம் பிரஜானம் சத்தியம் ஜகன் மித்யா ஓகே மித்தியான் பார்ப்பதற்கு இருக்கிற மாதிரி விசாரம் பண்ண அது கிடையாது அப்ப மேட்டர் பார்ப்பதற்கு சாலிடா இருக்கிறது அதை என்கொரி பண்ணா அது என்ன ஆகிறது ஆட்டம் என்கொயரி பண்ண சப் ஆட்டம் சப் ஆட்டம் என்கொயரி பண்ண பார்ட்டிகல்ஸ் பார்ட்டிகல்ஸ் திருப்பி இது பண்ணா Waves அப்படியே போனீங்கன்னா என்ன ஆகும் கடைசியில் ஒண்ணு சொல்லுவான் நம்ம ஊர் மாதிரி இதுக்கு மேல சொல்ல முடியாது ஏதோ ஒண்ணு இருக்கு ஓகே அன்சர்டி பிரின்சிபல் சொன்ன எல்லாவற்றையும் சொல்லிட முடியாதுன்னு அர்த்தம் எல்லா பரீட்சை கடைசியா சொல்லுவார் கண்டுபிடிக்க முடிய வரலோர்ட்லாம் வரல அலர்ஜி ஓகே அது போல இதுல யூஆர் சீன் எக்ஸிஸ்ட் பட் நாட் எக்ஸிஸ்ட் சீன் எ பட் நாட் எக்ஸிஸ்ட் நீ பார்க்கிறதுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு விசாரித்து அது நமக்கு எங்க இருக்கிறது மித்தியா பானை இதுக்கு மித்யா பானை என்ன பானைன்னு சொல்ல முடியுது ஆனா விசாரித்து பார்த்தா பானை கிடையாது அதுக்கு பேர் மித்யா ஓகே அப்போ பிரக்ா நேத்திரம் பிரக்ஞானை பிரதிஷ்டிதம் பிரக்னா நேத்ரோ லோகா பிரக்னா பிரதிஷ்டா அப்படி சொல்றது பிரக்ஞானுடைய விஷயத்தை சொல்றது சோ இது எப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த ஜகத்தினுடைய இருப்பு எதுல இருக்கிறது அப்படின்னா இந்த சைத்தன்யம் காரணம் சைத்தன்யம் காரணம் மேட ஜகத் வந்து காரியம் எப்படி சொல்றீங்க அப்படின்னா காரண காரிய சத்தாம் பிரதாதாயி ஓகே ஒரு காரியம் ப்ராடக்ட் இருந்து காரணம் இருந்தாகணும் நகையில் தங்கம் உள்ளது பானையில் களிமண் உள்ளது டேபிள் மரம் உள்ளது ஜகத்தில் சைத்தன்யம் உள்ளது ஓகே மேட்டரில் கான்சியஸ்னஸ் உள்ளது ஓகே பானையில் களிமண் உள்ளது பாணையில் களிமண் உள்ளது தேர் பானை இல்லை இல்ல ஜகத்தில் சைத்தன்யம் உள்ளது தேர்ஃபோர் ஜகத் இல்லை இது பரவாயில்ல சார் அதை சொல்றது இன்னமும் நெருடலா இருக்கிற மாதிரி இருக்குது சைத்தன்யம் காரணம் ஜடம் காரியம் ஜடத்தில் உள்ளது சைத்தன்யம் சரி அப்ப காரணம் லட்சணம் என்ன டிபெண்ட் பண்ணும் காரணத்துடைய லட்சணம் என்ன காரணம் என்பது உன் ஆங்கிள் சிருஷ்டி ஸ்திதி காரண ஹேத்து சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு எது காரணமோ அது காரணம் ஓகே சிருஷ்டி ஸ்திதி லய காரண ஹேத்துக்கு காரணம் ஓகே எதனால் சிருஷ்டி உண்டாகிறதோ எதனால் ஸ்திதி இருக்கிறதோ எதனால் லயம் உண்டாகிறதோ அது காரணம் து உருவாகிறதோ அதுல வந்து முடிஞ்சுவிடும் எதோ வாயிமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி இது உபனிஷ்ட வாக்கியம் ஆக பிரஜான பிரதிஷ்டிதம் பிரஜான பிரதிஷ்டிதம் என்ன சிருஷ்டிகாரணம் பிரஜானம் ஓகே அதுக்கு சிருஷ்டி காரணம் யாரு பிரஜானம் பிரஜா நேத்ரா லோகா பிரக் நேத்ரோ லோகம் என்ன விஷயம் இன்டிகேஷன் ஸ்திதி காரணம் பிரஜா பிரதிஷ்டா என்றால் இன்டிக்கேஷன் லய காரணம் ஓகே அப்படின் சொல்றது சிருஷ்டி இன்டிகேஷன் லாஸ்ட் பிரதிஷ்டா சொல்றது இன்டிகேஷன் லய பிரஜா நேத்திர லோகா நடுல இருக்கிறது ஸ்திதி அப்போ நேத்திர அப்படி சொன்ன விவகார யோகியதா அப்படி அப்போ இந்த பிரஜானம் தான் நமக்கு இருக்கிறது அப்ப பிரஜானம் இருக்கிறதுனால தான் நம்ம சண்டை போட்டுக்க முடியும் ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தர் ஓகே நம்ம சண்டை போறதுக்கும் பிரஜ்னா வேணும் ஓகே பிரண்ட்ஷிப்புக்கும் சண்டைக்கும் பிரஜா வேணும் டேபிளோட எல்லாம் போட்டுக்க முடியாது அதனால பிரஜான நேத்திரம் விவகார யோகியதா ஓகே அப்ப பிரஜானம் ஏவ ஸ்திதி லய காரணம் அதனால பிரஜானம் தான் அனைத்துக்கும் காரணம் பாணையில் உள்ளது களிமன் சேதன பிரபஞ்சத்தில் உள்ளது பிரஜானம் அச்சேதன பிரபஞ்சத்தில் உள்ளது பிரஜானம் சேதனத்தில் உள்ளதும் பிரஜானம் அச்சேதனத்தில் உள்ளதும் பிரஜானம் அப்ப பிரஜானத்திற்கு வேறாக எதுவும் காரணத்துக்கு காரண வதிர்த்தம் காரியம் நாஸ்தி என்ன ராஜிக் புரியுதுல கொஞ்சம் பசிக்கிறது கேட்டுக்கோங்க காரணம் வெதிர்த்தம் காரியம் நாஸ்தி பிரக்ஞானம் என்பது அப்ப என்ன சஜாதிய விஜாதியேதீங்க ரகித சைத்தன்யம் அகம் சைத்தன்யம் எனவே பிரீ ஃப்ரம் சஜாதிய விஜாதிய சொகத பேத பேத நிவர்த்தி அப்போ எனக்கு எந்த ஜாதி பேதமும் இல்லை ஓகே பேமற்றவன் பேதம் அானம் அபேதம் சஜாதிய விஜாத்திய சுவகத பேத ரகித சைத்தன்யம் நான் பிரஜானம் பிரம்மா அப்போ பிரம்மன் பிரஜானம் பிரம்மனா என்ன அர்த்தம் பிரஜானம்னா யாரு அகம் அப்ப நான் யாரு அகம் பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி அகம் சஜாதி விஜாதியேத ரகித பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி அப்படி சொல்ல இல்ல அப்ப உலகத்தில் இருக்கிற வேற எதையாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் உலகத்தில் அநியாயம் அக்கிரமம் அதனால சஜாதிய விஜாதியேத ரகித்த சைத்தன்யான் எப்படி ஆயிட்டேன் அப்பேற்பட்ட ஆள் எப்படி ஆயிட்டேன் இப்போ இப்ப வந்து பசி தாகத்தோடு உள்ள சம்சாரியா ஆயிட்டேன் சஜாதிய விஜாதிய சொகத உள்ள சம்சாரியா ஆகிவிட்டேன் ஓகே இப்ப என்ன செய்யணும் துரதிருஷ்டம் இதை தொலைக்கிறது என்ன செய்யணும் சாப்பிட விடுங்க அப்படி சொல்லக்கூடாது விட மாட்டேன் ஏன் லேட்டா வந்தீங்க அதனால அதனால அப்பே இத பிரம்ம சைத்தன்யம் நான் அதனால இந்த பிரம்ம பிரத்யக் இன்பினிட் பிரம்மன் இந்த இன்பினிட் பிரம்மன் வேற யாரும் இல்ல துரதிர்ஷ்டம் நான் அது ஓகே அதுல போய் இப்படி எல்லாம் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அதனால இந்த பியூட்டி உபநிஷத்து முடியாது எப்படி ஆரம்பிச்சது ஆத்மா ஆசீத் ஓகே இந்த இது வரத்துக்கு முன்னாடி ஜகத்து வரத்துக்கு முன்னாடி ஆத்மா பரமாத்மா மாத்திரம் இருந்தது இந்த பானை வரத்துக்கு முன்னாடி களிமன் மாத்திரம் ஆசீத் அப்படி என்ன அர்த்தம் களிமன் வாஸ் அப்ப களிமன் இப்ப இல்லையா களிமன் ஈஸ் அப்ப களிமண் போயிடுமா களிமன் அப்ப பரமாத்மா மாத்திரம் தான் இருந்தது இருக்கிறது இருக்க போறது அதுதான் அப்ப அந்த பிரம்மா பரமாத்மா ஓகே அந்த பரமாத்மா பிரம்மா அதுல பிரஜானம் பிரம்மா சொன்ன அர்த்தம் பிரஜான நான் தான் அந்த பரமாத்மா ஓகே அப்ப பரமாத்மா நான் முன்னாடி இருக்கேன் இப்ப இருக்கிறது நான் தான் பின்னாடி இருக்கப்படுறது நான் தான் நயம் ஏவ சத்தியம் ஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித்து நாயம் பூத்வா பரமாத்மாவாகி நானே இருக்கிறேன் ஜெகன் மித்யா அப்படி நீங்க சொல்லி முடிச்சது அதனால இப்ப என்ன பண்ணுவோம் நாலாவது மந்திரத்துக்கு இன்னொரு வகுப்பு போய் சாப்பிட்டு குவிக்க பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதத்தியே பூர்ணஸ் பூர்ணமாய பூர்ணமே அவசிஷே ஹரி ஓம் ஸ்ரீ குரு நம ஹரி ஓ நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ வச்சுக்கலாம்